அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதீனாவின் அடிமை பெண்களில் ஒரு பெண் நபிசல்லாஹு வணிக வசல்லம் அவர்களின் கையை பிடித்து தன் பிரச்சனைகளை தீர்த்திட தான் விரும்பிய இடத்திற்கு அழைத்து செல்லலாம் என்ற அளவுக்கு நபிசல்லாஹு அணிஹிவாசல்லம் அவர்களின் எளிய நிலை இருந்தது ஆறு பூஜ்ஜியம்